الحمد لله الحمد لله الناس ادانا لهذا وما کلنا لنحتدی لولا الادان اللہ اللہ صلی و صلیم على سیدنا النبي الامی محمد وعلى آلہ واسحابه وبارد وصلیم اما بعد قَالَ اللَّهُ رَبُّنَا جَلَّ وَعَلَىٰ خِي بسم பெருமக்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளினாலே அல்லாஹின் திருத்தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த கண்ணியம் நிறைந்த இந்த மாதத்திலே அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு பரிமாற்றம் செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்திலேயே அதிகமாக எழுதப்பட்ட அதிகமாக வாசிக்கப்பட்ட அல்லாஹின் திருத்துதர் முகமது ரசூல் அல்லாஹு அணைகல்லம் அந்நாடுடையது முதன்மை பெறுகிறது எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களாலும் நோக்கப்படுகிறது ஆனால் முகீன்கள் ஆகிய நம்மான் மட்டும்தான் கவனித்து அதை பின்பற்றப்படுகிறது அல்லாவின் திருத்தூதருடைய வாழ்க்கை வரலாறு அறிவது படிப்பது பேசுவது கேட்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் வணக்கங்களிலே ஒன்று நாம் அறிந்ததன்படி எடுத்து நடப்பது நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் அல்லாஹுடைய திருத்தூதரின் வாழ்க்கையை எவ்வளவு கேட்டாலும் அனுதினமும் புதிய தகவல்களும் கேட்ட தகவல்களையே சில நேரங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் போதும் மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய ஈமானை நம்முடைய இரையச்சத்தை நாம் உரமேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே வாய்ப்பிலே நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம் அன்பிற்குரிய பெருமக்களே அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறு சையதுரா இப்ராஹிம் நபி அலஹிசலாம் அவர்களில் இருந்து தொடர்கிறது ஒரு வரலாறை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபியினுடைய வரலாறு என்பது இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு தொட்டு தொடரக்கூடியது இப்ராஹிம் நபி அலி அவலத்திலே ஆய்வாளர்கள் மூலமாக கூட நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது ஈராக் நாட்டின் மேற்கு பகுதியிலே ஓடக்கூடிய அப்படிங்கிற நதிக்கரையில பிறந்தவர்கள் இருக்கிற ஒரு கிராமம் அதுல பிறந்தவங்க அங்க இருந்த சில சூழ்நிலைகளாலே அங்கே ஏற்பட்ட மோதல்களாலே நாடு தொடர்ந்து ஈராக்கு பக்கத்தில் அன்னைக்கு இருந்த ஹர்வான் அல்லது ஹரான் என்று வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிற நகருக்கு வருகிறார்கள் அங்கிருந்து கிளம்பி இன்றைய பலஸ்தீனுக்கு வர்றாங்க கடைசி வரை இப்ராஹிம் நபி அலிஹஸ்லாம் பலஸ்தீனில் தான் தங்குறாங்க இன்னும் அவர்களுடைய கபறு கூட ஜோர்தானுக்கு அருகாமையிலே இருக்கிற ஹலீலியா என்ற ஊரில் தான் இருக்கிறது இப்ராஹிம் நபி அலி அலாம் ஜோர்தார்ல இருக்கிறார்கள் ஈராக்ல இருந்து கிளம்பி வரும்போது அண்ணா மனைவி அண்ணா அன்னை சாரா அலை அலை அவங்களோட வர்றாங்க பலஸ்தீன்ல தங்கி இருக்கும் ஒரு சூழலில ஒரு தீயவன் அரசன் அன்னை சாரா அவர்களை அடைய முயற்சிக்க அல்லாஹுடைய அவர்களுடைய இரையச்சத்திற்கு பரிசாக அடைய முனைந்தவளுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க அதை உணர்ந்த அந்த மனிதன் மரியாதையை உயர்வை தெரிந்து ஒதுங்கிக் கொண்டதோடு இல்லாமல் அவர்களுக்கு பரிசாக பணிபுடைக்கு ஒரு பெண் ஒன்றை கொடுக்கிறார் அவங்களுக்கு பேரு ஹாஜரா ஹாஜரா அவர்கள் பலஸ்தீன்ல இப்ராஹிம் நபி அலஹிசலாம் தங்கி இருக்கும் அவர்களுடைய மனைவியை தொட நினைத்த கயவல் மூலமாக அவனுக்கு பாடம் புகட்டப்பட்டதாலே அவர்களுடைய மரியாதையை புரிந்து அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு அதை ஏற்ற அந்த அன்னை சாரா அவர்கள் அதை வந்து தன்னுடைய கணவன் இப்ராஹிம் நபி அலஹி சலாதுக்கு அன்பளிக்கிறாங்க அன்னை ஹாஜரா அலிசலாம் இவங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவங்க உரிமை விட்டு மனைவியாக ஏற்கிறாங்க இப்ராஹிம் நபியினுடைய இரண்டாவது மனைவி அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாகத்தான் ஹசரத் இஸ்மாயில் அலி சலாது வலாம் இப்ராஹிம் நபி அலி இஸ்வாத்துக்கு முதல் குழந்தை இரண்டாவது மனைவியின் மூலமாக பலஸ்தீன் பகுதியில தங்கி இருக்கும் போது பிறக்குது நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் காத்திருந்த பெரியவர் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய உத்தரவுப்படி நாடு விட்டு நாடு சுமார் ஆயிரம் மைல்களுக்கு மேலான தூரத்துல இருக்கிற இன்றைய மக்கா நகரில குழந்தையையும் தாயையும் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து விற்றலுங்கிறது அல்லாஹுடைய உத்தரவு ஏன் இந்த உத்தரவு வந்துச்சு வரலாற்றில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அல்லாருடைய உத்தரவுப்படி தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் இளம்பிராயத்திலே மேனி மாறினதுக்குள்ளேயே ரெண்டு பேர்த்தையும் கொண்டாந்து அல்லா பாலைவனத்தில் விட சொல்லிட்டான் இப்ராஹிம் நபியர் தன்னுடைய குழந்தையை விடும் மனிதர்கள் வாழ்வதற்கு பொருத்தமான ஊர் அல்ல அது ஊரல்ல அது இன்றைய மக்கா நகரம் சிட்டியினுடைய வரலாறு வேறு அங்கிருக்கிற காபத்துள்ளாவுடைய வரலாறு நிர்மாணம் செய்யப்பட்டது என்பதை புகாரியினுடைய விரிவுரையாளர் கூறும் போது அல்லாஹாத் கிருமானி ரஹ்மகுல்லா ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அந்த இன்றைய காபத்துல்லா ஐந்து முறை முழுமையாக கட்டப்பட்டிருக்கிறது ஐந்து முறை முதல் முதலாக மனித குலமே படைக்கப்படுவதற்கு முன்னர் மார்கள் தவா செய்கிற இடமாக இருக்கு அதுக்காக நபியாக வந்து உலகத்தில் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆதம் அலைகி சலாம் அவர்களில் இருந்து நம்முடைய தலைவர் சைதுரா சிட்டி இல்லை சிட்டி எப்ப உருவாக இப்ராஹிம் நபி அலு இஸ்லாம் தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் கொண்டு வந்து அல்லாஹ் அந்த இடத்துல விட்டுட்டு அவர்கள் செய்த துவாரை கூட அல்லா பொறுப்பான சுட்டி காட்டுகிறான் இல்லாத விட்டு எந்த பசுமையும் எந்த புற்போன்றும் இல்லாத பாலைவனத்திலே சொல்ல போனால் மனிதன் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத இடம் ஏனென்றால் அன்னைக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதுவான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதல் அடிப்படை வசதி கால அமைப்பு அங்கே யாரும் இருந்ததில்லை அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய குடும்பம் அங்கே குடியேறியதற்கு பின்னால் அல்லா அவர்களுடைய பறக்கத்தில் நமக்கு கொடுத்த அற்புதம் மூதாதையர்கள் இப்ராஹிம் நபி அலி இஸ்வலாம் அவர்களுடைய குடும்பம் இந்த உம்மத்திற்கு கொடுத்த கொடை பணியிலே ஒன்று சம்சம் எல்லாம் அப்படியே நாட்டப்படி அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு சம்சம் கிடைக்கிறது அப்ப சம்சம் நீர் வந்த உடனே அந்த வழியாக பயணப்பட்ட ஒரு கூட்டம் கபிலத்தின் யமானியத்தும் அவங்களுக்கு ஜுர்கும் அப்படின்னு பேர் சொல்றது அவங்க ஏற்கனவே அந்த வழியில பல முறை போயிருக்கிறாங்க இடத்துல தங்கி வாழ்றதுக்கு வசதி ஏற்பு இல்லாததுனால அங்க தங்கல இப்ப தண்ணி இருக்கிறத பாக்குறாங்க ஒரு தடவை கடக்கும் போது அங்கே ஒரு குழந்தையோடு தாய் இருக்கிறார் வாழ்றதுக்கு தண்ணி இருக்கு அந்த வழியா போனவங்க அந்த இடத்துல குடியேறிட்டாங்க முத முதல்ல அந்த அந்த இடத்துல குடியேறியவர்கள் ஜுர்ஹும் கபீலா அப்படிமா அதரத்து இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்தின் மனைவியும் அன்னை ஹாதரும் அவங்களுடைய மகன் அதரத்து இஸ்மாயில் அலி அவர்களும் அவங்க முதல்ல வர்றாங்க அவர்களை சூழ்ந்து ஒரு கூட்டத்தார் வர்றாங்க அப்படியே அந்த ஜனத்தொகை பெருகுது பல்கி பெருகுது இப்போதுதான் இங்கிருந்துதான் அந்த மக்காங்கிற சிட்டியே உருவாகுது அதனாலதான் அந்த மக்காவினுடைய மக்கா நகருடைய தந்தையாக போற்றப்படுபவர்கள் இப்ராஹிம் அலிசலாத் இரண்டாவது இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தின் தாய் மொழி அவர்களுடைய மொழி அரபி அல்லவர்கள் ஈராக்ல இன்னைக்கு பிறந்தவங்க சார்ந்தவர்கள் அரபியர்கள் இப்ராஹிம் நபி அலைத்தினுடைய மனைவியும் மகனும் இங்கு வந்து கூட்டத்தோடு சேர்ந்த அரபு மொழியை கற்றுக்கொள்ளுகிறார்கள் சுமஹர் அலிஸ்லாம் எந்த அளவுக்கு அரபு மொழியை கற்று தேர்கிறார்கள் அரபியர்களே ஈடு கொடுத்து பேச முடியவில்லை அரபு மொழியை கற்று தேர்றாங்க விட்டுட்டு போக இப்ராஹிம் நபி அலி குடும்பத்தை பார்க்க மீண்டும் பலஸ்தீன்ல இருந்து வந்தாங்களா இல்லையானா பல தடவை வந்திருக்கிறாங்க எத்தனை தடவை அறுதியிட்ட கணக்கில்லை ஆனாலும் நான்கு முறை அவர்கள் வந்து சென்றது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான்கு முறை அழைத்து சென்று அறுப்பதற்கு முன் வந்த போது எல்லா சொற்கத்தில் இருந்து ஆடு கொடுத்து அவர்களை விடுவித்தது தன்னுடைய மகனை பார்க்க வந்த தருணத்திலே நடந்தது இங்கு நடக்கும் போது அவர்களுக்கு வயது குரானுடைய விரிவுதையாளர்களுடைய கணிப்புப்படி சுமார் இருக்கிறார் பிராயத்தை அடைந்த போது குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கேயும் கூட தொடுக்க மாட்டாங்க ஓரளவுக்கு வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரும்போதுதான் நான் வெளியேறும் போது கூட தொடுப்பாங்க நாங்க போற இடத்துக்கெல்லாம் கூட வரணுங்கிற என்ன வரும் தொடுக்கூ துடிப்படையும் போது என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவது முறை வரும்போது ஊரில் பெரியவர்களாக அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதற்கு இப்ராஹிம் நபி அலுவலாத்தினுடைய இஸ்மாயுல் அலிசலாத் வீட்டுல வெளியூர் போயிட்டாங்க அண்ணாருடைய அந்த ஜுர்கும் கபிலாவுடைய தலைவர் உயர்ந்த மனிதருடைய மகளை திருமணம் முடித்திருக்கிறாங்க வந்து இஸ்மாயு அலி பத்தி விசாரிக்கிறாங்க அந்த அம்மையிடம் பெண்மணியிடம் அந்த பெண்மணிக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது உடனே கணவனை கடைசியில் சொன்னாங்க இந்த வீட்டு தலைவாயில் சரியில்லை இந்த வீட்டின் தலைவாயை மாற்ற சொன்னார் சரி இல்லையாம் மாற்ற சொன்னார் இசுமாய் சொன்னாங்க வந்தது எங்க தாப்பனார் வேற யாரும் இல்லை இன்னும் அடையாளம் உள்ளது அவங்க வீட்டின் தலைவாயில் என்று சொன்னது உண்மைத்தான் நீ சரியில்லைன்னு உன்னை மாற்ற சொல்லி இருக்கிறாங்க தலா கூப்பிட்டாங்க மனைவிமார்களுக்கு கணவனுடைய பொருளை மட்டுமல்ல கண்ணியத்தையும் காப்பது கடமை அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அவர்களுக்குள் ஏக்க இயக்கங்கள் அல்லது மனக்குறைகள் இருந்திருக்கலாம் கடவுளை பற்றிடுவதாக இருந்த அடுத்து மூணாவதா ஒரு முறை வந்தாங்க அப்போதும் வீட்டுல இஸ்மாயில் அலி இல்ல அந்த நேரத்தில் அவங்க வெளியூர் போயிருந்தாங்க அப்போது விசாரிச்சு வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்போதும் ஒரு மனைவி இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க இஸ்மாயிலை பற்றி அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி நிறைவாக புகழ்ந்து சொன்னார் சொல்லிட்டு அதரது இஸ்மாயுல் அலிசலாம் ஒரு அடையாளம் உள்ள ஒருவர் வந்தார் இந்த வீட்டின் தலைவாயில் அழகாக அமைந்திருக்கிறது அதை பாதுகாத்துக் கொள்ள சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று போயிட்டாங்க இஸ்மாயுல் அலிஸ்லாம் வந்தாங்க வந்த உடனே இந்த அம்மா சொன்னாங்க என்ன மாதிரி சொன்ன உடனே அலி இஸ்லாம் என்று கோடிட்டு தருணத்துல வந்தது ஒண்ணு இரண்டாவது தலைவாசலை மாற்ற சொன்ன மூன்றாவது தலைவாயிலை பாதுகாத்துக் கொள்ள சொன்ன தருணம் நாலாவதா வந்த போதுதான் இப்ராஹிம் அலி ரொம்பவும் முதிர்ந்திருந்தார்கள் அப்போது வந்த போதுதான் இஸ்மாயில் அலைச்சு தந்தையும் மகனும் சேர்ந்து காண முடியாத அளவிற்கு தகர்ந்து போய் இருந்ததாம் காபா மலக்குமார்களால் அடையாளம் காட்டப்பட்டு இப்ராஹி நவி அலை அவர்களுக்கு காபாவை தந்தையும் மகனுமாக சேர்ந்து கட்டி எழுப்பினார் நாலு முறை இப்ராஹிம் நபி அலிஹி இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வந்ததற்கான சான்றி வரலாறு பகிர்ந்து வைத்திருக்கிறது இஸ்மாயுல் அலி இஸ்லாமத்திலிருந்து தொடர்ந்து அலி வலாம் அவர்கள் வரை இந்த கூட்டம் அப்படியே பல்கி பெருகி கொண்டு வருகிறது இவர்களுக்கு எந்த நபிமார்களும் அனுப்பப்படவில்லை அதரது இஸ்மாயில் நபி அலி அவர்களுடைய சந்ததிகளாக வந்த அவர்களுடைய முன்னோர்களுக்கு எந்த நபிமார்களும் வரல அதே சமயத்துல வேறு பகுதிகளிலே வாழ்ந்த வேதக்காரர்கள் நபிமார்களுடைய வருகை நிறைய இருந்திருக்கு இந்த அரபு மக்களுடைய தீன் அவங்களுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இஸ்மாயில் நபி அலி இஸ்லாம் விட்டுட்டு போற அதே தீனத்தான் தொடர்ந்துட்டு வந்தார் ஓரிரை கொள்கை இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை பேணுவது அப்படியேதான் தொடர்ந்துட்டு வந்தாங்க கால போக்குல கொஞ்ச கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சு மக்கா உடைந்த மக்கள் வியாபாரத்துக்கு வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்லும் பழக்கம் உள்ளவர்கள் வணங்கப்படும் என்று பெயர் சொல்லுகிறார்கள் அந்த சிலையை அதை காப்பி எடுத்துட்டு அந்த ஒரு சிலையை தூக்கிட்டு மக்காவுக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுதான் மக்கா மக்களிடம் புகுந்த சிலை வணக்கத்தின் முதல் ஆரம்பம் கொண்டு வரப்படுகின்றது இந்த ஹுபல் மனாத் லாத் இந்த மூன்று சிலைகளும் மக்கா மக்களிடையே ஆரம்பமாக ஊடுருவிய சிலை வணக்குங்கள் கொண்டு வந்தாது இது காபாக்குள்ள உள்ளேறிடுச்சு காபாவுக்கு உள்ளே போயிருச்சு இதுக்கப்புறம் தான் மக்களிடையிலை வணக்கங்கள் தொடருது நடந்தோடி நடந்தோடி முகமது அவர்களுடைய காலம் நெருங்கி விடுகிறது நபி சொல்லாஹலை சொல்லம் அவங்களுடைய இளம் பிராயத்திலே ஒரு முறை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் காபத்துள்ளா ஐந்து முறை புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது முத முதல்ல மலர் குமார்களால் கட்டப்பட்டுச்சு இரண்டாவது அதரது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டது மூன்றாவது நபியுடைய காலத்திலே ஒரு முறை கட்டப்பட்டது நபி நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் அவர்கள் இளைஞராக இருந்த போது எந்த தர்மத்தில் பலவிதமான வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அதிலேயே ஆதாரப்பூர்வமானது அதற்கு முகம்மது அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவது அன்னை ஹதிஜா நாயகி அவர்களை திருமணம் செய்து பத்து ஆண்டுகள் கழித்த முகமது சல்லா அலுவலிஸ்லாம் அவங்களுக்கு அப்போதைய முழுமையாக கட்டப்படுகிறது அதுலதான் நமக்கு நடந்த ஒரு பெரிய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கயிறு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி அருகே சலாம் காபாவை எந்த அளவுல கட்டுனாங்களோ அதே அளவுல அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் பொருள் எல்லா பொருளையும் அவங்க ஏத்துக்கற நிறைய தேர்ந்தெடுத்த பொருள் வசூல்படி இப்ராஹிம் கட்டி கட்டடத்தையும் கட்டடத்தின் அளவை குறைச்சாங்க என்ன குறைச்சாங்க அதனுடைய நீல வடிவை கொஞ்சம் குறைச்சு அதை சச்சதுரமா பண்ணாங்க இப்ராஹிம் அவர்கள் கட்டி அந்த காபா கொஞ்சம் நீல வடிவில் இன்னைக்கு தெரியும் அவங்க கட்டிடாங்க ஒரு முறை அவரது நபியாக அனுப்பப்பட்ட போது இஸ்லாத்திற்கு வந்திருக்கிற மக்கள் நம்மை ஏற்றிருக்கிற மக்கள் புதிதாக மாற்றத்திற்கு வந்த மக்கள் என்பது மட்டும் இல்லை என்றால் மீண்டும் இப்போது கட்டி விடுவேன் புதுசா இருந்த மக்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய மனையை பாதிச்சிருமோ சொல்லிட்டு காபத்துள்ளாவே இடிச்சிட்டாரு முஸ்லிம்களால் நபிகனுடைய வருகைக்கு பின்னர் இஸ்லாம் அறிமுகமான பின்னர் உயர்வாக மதிச்சாங்க காவலின் மீது அவங்க அபரிமிதமான மரியாதை வச்சிருந்தாங்க சில நேரங்களில் அந்த மரியாதை அவர்களை தவறாக நடக்க தூண்டி இருக்கிறது அதன் அடிப்படை மரியாதை அதனால நவியின் மீது அல்லாஹுடைய தூதரின் மீது அவங்களுக்கு ஒரு தப்பெண்ணம் அல்லது சந்தேகம் அமைக்காம விடுறேன் மூணாவதாக நபியனுடைய வருஷத்துல அப்பதான் கல்லை எடுக்கிறதுல கல்லை எடுத்து வைக்கிறதுல ஒரு சச்சரவு வந்ததாக அதிகாலை முதல்ல வர்றவங்க தான் கல்லை எடுத்து வைக்கணும்னு தீர்மானமானதாக முதல்ல வந்து தானே எடுத்து வைக்காம முக்கியத்தன்களை எல்லாம் அழைத்து ஒரு துண்டுல ஓட்டு எல்லாரும் சேர்ந்து தூக்கி வச்சாங்க அப்படிங்கிற வரலாறு நாம கேள்விப்பட்டிருப்போம் அது இந்த தருணத்தில் நடந்தது நான் சொன்னேன் ஐந்து முறை கட்டப்பட்டது முதல்ல ஆதம் அலிசலாத்துக்கு முன்னாரேயே கட்டப்பட்டுச்சு ரெண்டாவது இப்ராஹிம் அலி அலி சொலாத்தினுடைய காலம் மூணாவது முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லத்தினுடைய காலம் நாலாவது அப்துல்லா அஹப் சுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காவுடைய அமீர் ஒருத்தர் இருந்தார் அப்துல்லா அஹ் சுபைர் எதும் <Sansi> <Sanye> காபா மக்காவினுடைய தோற்றம் மக்காவினுடைய வரவு என்பது அதற்கு இப்ராஹிம் நபியினுடைய குடும்பம் அப்புறம் ஏற்பட்டது குடும்பத்தை பார்ப்பதற்காக இப்ராஹிம் நபி அலிஸா அவர்கள் சென்றதாக வரலாறு சொல்லுகிறது அரபியர்களுடைய பூர்வீக மார்க்கம் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்திலேயே தொடர்ந்து வந்தவர்கள் நாளாக நாளாக இவர்களுடைய கொள்கை சிதிலமடைய சேதமடைய தொடங்கி சிலை வணக்கங்கள் உள்ளே போக ஆரம்பிக்கிறது எந்த அளவுக்கு வந்துருச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மேற்பட்ட சிலைகள் காபாக்குள்ள மேற்பட்ட சிலைகள் இந்த நேரத்தில் தான் அல்லாவுடைய திருத்துதல் பிறக்கிறார் அவர்களுடைய பிறப்பை நாம் அடுத்து பார்ப்போம் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களிலேயே அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களிலேயே சொல்லுவோம் அவங்கள்டேயே உயர்ந்த பண்பு என தீர்மானிக்கப்பட்ட பல நற்புணங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவது வாக்குறுதியை நிறைவேற்றுவது வரலாற்றிலே பார்த்தால் அன்று உலகத்திலே வாழ்ந்த எந்த சமூகத்திடமும் அரபி மக்களிடம் இருந்த அதே வாக்கு நிறைவேற்றும் பண்பு எங்கேயுமே காணப்படல கொடுத்த வாக்கை காப்பதற்காக தேவைப்பட்டால் தன்னுடைய நெருங்கிய உறவுகளின் கழுத்தலுக்கு கூட தயங்க மாட்டான் கொடுத்த வாக்கு காப்பது வாக்குக்கு மாறு செய்ய மிகப்பெரிய ரோஷமாக கருதுவான் காரணமா ஒரு முறை நபியினுடைய மூதாதையர் நபியினுடைய தந்தையின் தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணமாகி சில காலங்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை கல்யாணமாகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லை ஒரு தடவை அவங்களுக்கும் இன்னொருக்கும் ஒரு ஒரு வாக்குவாதம் வந்துருது அப்போது நபியனுடைய பாட்டனார் ஒரு நேர்ச்சை செய்கிறார் அல்லா இருந்து எனக்கு பத்து ஆண் மக்களை கொடுத்து பத்து பேர் எனக்கு உதவுகிற நிலையை அடைஞ்சிட்டா பேரும் ஒருமுறை அல்லாவுக்காக அறுத்து பழைய செய்கிறார் பத்து ஆண் மக்கள் உதவும் நிலையை அடைய வேண்டும் ஒருவரை நான் அறுத்து பழையிடுவேன் என்று நேர்ச்சை செய்கிறார் இல்லாத போது சாதாரணமாக இருந்திருக்கிறார் நேர்ச்சை செய்து விட்டார் நாட்டப்படி பத்து குழந்தை பிறந்திருச்சு பத்தாவது கடை குட்டிதான் நபியினுடைய தகப்பலர் அப்துல்லா பத்தாவது குழந்தை குழந்தையும் எல்லாமே ஓரளவுக்கு பிராயம் அணைச்சுட்டாங்க இப்போதுதான் தான் செய்த நேர்ச்சை அவருக்கு ஞாபகம் வருகிறது நேர்ச்சை படி சீட்டு குளிக்க போட்டு பார்த்தார் அப்துல்லாவுடைய ரவியனுடைய தகப்பனால் அறுப்பதற்கு துணிந்து கத்தியோடு ஆற போட்டு போயிட்டார் அழுக்கிறதுக்கு தகப்பெத்த குழந்தைன்னு கூட பார்க்கல செய்யப்பட்ட நேர்ச்சை அல்லாவிடம் கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் நேர்ச்சு கடைசியில் தூக்கி போட்டு அறுக்கிற நிலைமை வந்தா இது ஒரு தீய முன்மாதிரியை அமைஞ்சிடும் அப்துல் முத்தலிபே இதை நீ தொடர்ந்து விடாதீர் துவக்கி வைத்து விடாதீர் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்காங்க தடுக்கிறாங்க என்ன செய்வது முடிவாகி முதல்ல இரண்டாவது அப்துல்லாவுடைய பலர்களுடைய வாழ்வாதாரம் கொடுத்தோர்கள் அறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்லாஹினால் விடுவிக்கப்பட்டார்கள் முதல்ல அப்துல்லா நபியனுடைய தகப்பனால் நூறு ஒட்டகத்துக்கு மகனா விடுவிக்கப்பட்டவங்க காலத்தில் முன் சென்று போனால் பாண்டிழாக இருஸ்மாய் விடுதலை செய்யப்பட்டவர்கள் முதல்ல அந்த ஐயாருல உள்ள உயர்ந்த பண்புங்கிறது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது இன்னொரு அரிதான சம்பவம் சொல்றது இவர் ஒரு அன்றைய ஒரு அரபு கூட்டத்தினுடைய ஒரு ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் கட்டுப்பட்டு நடக்கும் சமூகம் தலைவராக இருந்திருக்கிறார் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் அரபியில ஜத் பசியை போக்கிக் கொள்ள கூட வழி இல்லாத நிலை கடுமையான பஞ்சம் யோசித்து பார்க்கிறார் அண்டையில இருந்த கிசரா மன்னனுடைய ஆளுமையிலே இருக்கக்கூடிய மக்கள் வசதியாக இருக்கிறார் என்னுடைய மக்கள் கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கட்டும் உழைப்பாளிகள் உழைத்து அவர்கள் பசியை போக்கிக் கொள்வார்கள் எப்போ உங்க நாடு வளம் பெற்று விடுகிறதோ அன்னைத்தையும் உங்க நாட்டை விட்டு வெளியேறிட்டும் கொஞ்ச நாளைக்கு எங்க மக்கள் உங்க நாட்டில் தங்கிறதுக்கு அனுமதி கொடுங்க வெளியூர்ல இருந்து இல்லாமல் எதையாவது பயப்படுறார் அவர் பயப்படுறாரு உத்தரவாதம் கொடுக்கிறார் அதற்கு நான் உத்தரவாதம் நான் உத்தரவாதம் கொடுத்ததற்கு அடையாளமாக என்னுடைய வில்லை உங்களிடம் கடமானம் வைக்கிறேன் முகல் பெற்ற ஒரு கழிச்சு காலங்கள்ல இந்த நாடு மக்கள் வசிப்பதற்கு ஏற்ற நாடான உடனே போற மக்கள் எல்லாம் விதமா கலண்டு சொந்த ஊருக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அடவரம் வைத்த போயிட்டார் அவருடைய சமூகத்தை இன்னொரு நாட்டிலே குடியமர்த்தி இருக்கிறார் தன்னுடைய வாக்குக்கு ஆதாரமாக தன்னுடைய வில்லை அங்கே அடமானம் வைத்திருக்கிறார் கேள்விப்பட்ட மகன் நேர கை சரண்ட போயிட்டார் எங்க தாப்பனார் இந்த மாதிரி அடமானமாக ஒரு வில்லு ஒண்ணு உங்கள்கிட்ட கொடுத்திருக்காரே எங்க தாப்பனாருடைய வில்லு இருக்கு அவர் அடமானமாக பாதுகாப்பாக அடைக்கலத்திற்காக பாதுகாப்பாக கொடுத்து வைத்திருந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து சொந்த ஊருக்கு போயிட்டாங்க வில்ல கொடுங்கன்னு கேட்டார் வந்தவர் மகன் தான் என்பதை உறுதி செய்து கொண்டு என்னைக்கோ கொடுத்திருந்த அந்த வில்லு இவர் கூட உறுதியாக வரல தகவலை கேள்விப்பட்டு யூக அடிப்படையில் தான் வந்திருக்காரு அல்லது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவதை தன்னுடைய தலை சமமாக கருதுவார் இரண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கரம் அவங்களுடைய கொடைத்தன்மை அரபுகள் ஏழையாக இருக்கும் போது கூட வரலாற்றில் இப்படி ஒரு குறிப்பு தெரியும் எத்தனையோ பண்புகள் எத்தனையோ குணங்கெட்ட செயல்கள் அவர்களுக்குள் புறையோடி கிடந்தாலும் கூட இந்த கொடை என்பது அவர்களுக்குள் வேறாக பதிந்திருந்தது கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலும் இருந்திருக்கிறது வருணையில தன்னுடைய உறவு ஒருவர் விருந்தினராக வந்து விட்டார் யாராவது உறவுக்காரங்க விருந்துக்கு வந்தாங்கன்னா விருந்து வரப்பட்ட இந்த தோழருக்கு எந்த வழியும் இல்லை என்றாலும் வாழ்வாதாரமாக இருக்கிற எதை வச்சு வாழ்றாரோ ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தாலும் கூட அதனுடைய பால் கறந்துதான் இவருடைய குடும்பம் நடந்துகிட்டு இருக்கும் விருந்தினர்களை உபகரிக்க வேண்டும் என்பதற்காக இருக்க ஒட்டகத்தை அறுத்து சமச்சு நாளைக்கு நிலை என்னவென்று தெரியாதவருக்கு ஆனால் வந்தவர்களை கவனிப்பது என்னுடைய கவனம் உபசரிப்பு தன்மை என்பது அவர்களுடைய ரத்தத்தோடு ஊறி போயிருந்த முதல்ல சொன்ன வாக்கு நிறைவேற்றது இரண்டாவது அவர்களுடைய கொடை தன்மை மூணாவது சுயமரியாதை சுயமரியாதை ஒரு தகவல் நாம கேள்விப்பட்டிருக்கோம் அரபியர்கள் எடுத்ததற்கெல்லாம் அடிப்படை என்னவென்றால் சமயத்துல சில விஷயங்களை தவறா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த புரிதலின் அடிப்படையில கூட வாழ் ஒரு சிறு வார்த்தையை கூட முகம் சுளிக்கும் வார்த்தையை கூட அவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த உலகுக்கும் முன்னோடியாக அன்றைய அரபியர்கள் இருந்திருக்கிறார் இது எல்லா இருக்க வேண்டிய பண்புகளும் கூட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பால பல தடவை யோசிக்கலாம் ஜாதகத்தை முடிவெடுக்கலாம் எடுக்கப்பட்ட முடிவு தீர்மானிக்கப்பட்டு தயக்கம் கொடுத்ததற்கு வரலாறுபடி பெரிய காரணமாக இதையும் நாம் பார்க்கலாம் அல்லாருடைய உத்தரவு வந்துவிட்டால் சரியா தவறா இப்போது நாம் இந்த வேலையை செய்யலாமா இறங்கலாமா வேணாமா பரிசீலனையே இல்லாமல் களத்தில் இறங்கிய மக்கள் அந்த மக்கள் இறங்கி இருக்க மாட்டாங்க வெறும் மட்டும்தான் நல்ல கொளுத்த ஆயுத பலத்தோடு எதிரி நிற்கிறான் முடிவெடுக்கப்பட்டு விட்டதாலே எடுத்த முடிவை நிறைவேற்றுவதிலே முடிவு என்று யோசிக்காத பெருமக்கள் அந்த பெருமக்கள் அதனாலதான் அடியெடுத்து வச்சாங்க உலகம் நிலைத்திருக்கும் காரம் எல்லாம் கருத்தொல் உலகம் முடிந்தும் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுவிட்டது அவங்கள்டிக உயர்ந்த பண்பு அவர்களிடம் உள்ள உயர்ந்த பண்பை நான் பட்டியலிட்டுக் கொண்டு வந்தேன் முதல்ல அவங்கள்ட்ட வாக்கு நிறைவேற்றும் பண்பு வாக்கு நிறைவேற்றும் பண்பு இரண்டாவது அவர்களுடைய கொடைத்தன்மை மூன்றாவது அவர்கள் கொடுத்த எடுத்த முடிவை செயல்படுத்தும் விதம் இந்த இன்னும் சில உயர்ந்த குணங்களும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அன்பிற்குரிய பெருமக்களை காலம் இப்படி நடைபோற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் விகல் நாயம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்களுடைய தந்தைக்கு திருமணமாகிறது விகல்நாயகம் செல்லல்லா வரை சொல்லும் அவர்களுடைய தந்தைக்கு ஒரு வரலாறு நான் கேள்விப்பட்டிருப்போம் முகமதுர் ரிலா டாக்டர் முகமதுர் ரிலா என்ற வரலாற்று ஆசிரியர் முகமதுர் ரசூலுல்லா அப்படிங்கிற ஒரு வரலாற்று கிதாபை எழுதியிருக்கிறார் கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவுக்கு வருகிறது இதை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருவேன் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லாஹு அரைகி செல்லம் அவர்களுடைய அந்த அவர்களை அவர்களுடைய ஒளியை மௌலிதிலே இடையில ஒரு பைத்த வச்சிருப்பாங்க அது ஹிக்காயத்தில் வரும் ஹிக்காயத்துக்கு முன்னால் பெரும்பாலும் பைத்தில் ஓதப்படுறதில்லை நூரு முதனக்கிலா இருக்கும் போது அந்த கருவிலே உள்ள அணுவாகி இருக்கும் போது அந்த வந்ததோ மாறி அவருடைய உடலிலே அந்த நூல் வெளிப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பெற்றோர்கள் மட்டும் ஒழுக்க குறைவில் தூய்மையானது நபியை தாங்கும் வரக்கத்தை பாக்கியத்தை பெற்ற எல்லா மக்களும் ஒழுக்கத்திற்கு உத்தரவாதமாக உத்தரவாதம் உள்ளவர்கள் இதுக்கு உதாரணமா முகமதுல்ல ஒரு வரலாறு அப்துல்லாஹுவை அடைவதில ரொம்ப கண்கருத்துமா இருந்தாங்க தேவைப்படும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்த நினைச்சாங்க கடைசி வரை அந்த வாய்ப்பு வாய்க்கவே இல்லை ரசூலுல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்களுக்கு திருமணமாகிவிட்டது கருத்தறித்து விட்டார்கள் அப்துல்லாவே தான் தயாராகி இருப்பதாக சொல்லுகிறார் தயாராக இருப்பதாக சொல்லுகிறார் அந்த பெண் இப்போது உன்னிலே எனக்கு எந்த தேவையும் இல்லை நான் கண்டபோதெல்லாம் உன்னுடைய முகத்திலே விதமான ஈர்ப்பு ஒரு விதமான ஒளிர் இருந்தது ஏனோ அந்த ஒளி இப்போது பரிபோகிவிட்டது எனக்கு உன்னில் எந்த தேவையும் இல்லை என்று மறுத்துவிடுகிறார் அவர் அழைக்கும் போதெல்லாம் அப்துல்லாவிற்கு திருமணம் நடக்கவில்லை அப்துல்லா சம்மதம் கொடுக்கும் போது திருமணம் நடந்ததோடு மட்டுமல்லாமல் அன்னை நபியின் அன்பை கருத்தறித்து விட்டார் நாம் சொல்லலாம் அவர்களிடம் குடிகொண்டிருந்த அவர்களுக்கு உள்ள உறைந்து கிடந்த நூல் இடம் மாறிவிட்டது அதனால அந்த முகத்தில் உரிய உள்ள கொலை விட்டது இப்போது அந்த பெண் உன்னில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டார் அன்பிற்குரிய பெருமக்கரை இப்படி நபியினுடைய வழி நடுகும் நூறாக நபி தான் நூறாக தான் எங்கெல்லாம் உரைந்திருந்தார்களோ உயர் உறைந்தவர்களையும் உயர்த்தி ஒளிமயமாக்கி வந்திருக்கிறார்கள் அன்னை அதற்கு ரசோலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்களுடைய தாயார் கருத்தரிக்கிறார்கள் நாளை தொடோ அல்லாங்கி செயல்படுகின்ற தோசுக்களை நமக்கு வழங்குவாராக அல்லாஹருடைய பெற்ற நண்பர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கி அருள்வாரா அலமது வாழ்க்கை வரலாறு மனத்தர வாய்ப்பு தொடர்ந்து